அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் நோயுற்றவனுடைய அளவையும் பிணியினுடைய அளவையும் நோய் பீடித்திருக்கக்கூடிய காலத்தையும் அறிந்து மருத்துவ நூலறிந்த வைத்தியன் மருத்துவன் தன் அனுபவங்களை ஒட்டி மருந்து கொடுக்க வேண்டும் என்பது கருத்து நோய் உற்றவனுடைய அளவாவது உடலின் வலிவு மெலிவுகளையும் இளமை முதுமையையும் நோய் தாங்கும் ஆற்றலையும் மருந்தை ஏற்றுக்கொள்ளும் நிலையையும் குறிக்கிறது பிணி அளவாவது நோயின் ஆரம்பம் நோயின் ஆரம்பம் நடு முடிவு என்பதை அறிவது ஒன்று கூடிய நோய் நீக்க முடியாத நோய் என்பதை அறிவது மற்றொன்று காலம் அறிவது என்பது நோய் கண்டிருக்கிற காலம் கோடைக்காலமா மாரிக்காலமா பனிக்காலமா என்பதை அறிவது இவற்றை அறிந்து மருந்து கொடுக்கும் மருத்துவன் நூலறிவும் நுண்ணறிவும் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் என்பது கருத்து நூலறிவுங்கிறது சாஸ்திரத்திலேருந்து படிக்கிறது நுண்ணறிவுங்கிறது சுயமாக சிந்திக்கிறது அனுபவங்கிறது நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கிற அனுபவம் என்பது கருத்து நோய்க்கு மருந்து கொடுக்கும் முறை இக்குரட்பாவின் வாயிலாக கூறப்பட்டிருக்கிறது இனி உற்றானளவும் பிணி அளவும் காலமும் கற்றவன் என மருத்துவனுக்கே ஏற்றி உரைப்பதால் மருத்துவனுடைய இலக்கணம் கூறியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் உற்றானளவையும் பிணி காலத்தையும் கற்றவன் எவனோ அவனே மருத்துவன் என்பதுதான் அதனுடைய பொருள் மனம் மெய் மொழிகள் வருந்தாமல் வகுத்து தொழிலை மாறுபடா இனிய உணவை மிகப்பசித்த விடத்தில் உடற்கு பொருந்த உணின் முனிசை பிணிகற்கிட நின்றாம் முறைகள் பிறழ்ந்து வந்துவிடின் புனிதமுடைய வைத்தியரால் வழிநின்றவற்றை போக்குகவே என்று ஜெகவீரபாண்டியனாரே தன்னுடைய உரையிலே இந்த பாடலை இயற்றி வழங்கியிருக்கிறார் அதாவது மனம் மொழி மெய் ஆகியவற்றை அதிகமாக வருத்திக்கொள்ளாமல் வகுத்து கொடுக்கப்பட்ட தொழிலை செய்து நன்கு பசி தோன்றிய பிறகு உடலுக்கு ஏற்ற உணவை உண்டால் நோய்கள் வராது ஒருவேளை முறை நோய் வந்துவிட்டால் வைத்தியரை அணுகி நோயை நீக்கிக் வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் கற்றான் மருத்துவ நூலை கற்றவன் உற்றான் நோயுற்றவனின் அளவும் வயது முதலானவற்றையும் பிணியளவும் நோயின் அளவையும் காலமும் காலத்தையும் கருதி ஆராய்ந்து கருத்தில் கொண்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் மருத்துவ கற்றவன் நோயுற்றவனின் வயது முதலானவற்றையும் நோயின் அளவையும் காலத்தையும் ஆராய்ந்து கருத்தில் கொண்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் உற்றானளவும் பிணியளவும் காலமும்